அவர்கள் கூறியதாவது அவர்கள் மக்கா அல்லது மதியில் சென்று கொண்டிருந்தார்கள் தங்கள் கபரில் வேதனை செய்யப்படும் இரு மனிதர்களுடைய சப்தத்தை செவியுற்றார்கள் அப்போது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒரு பெரிய விஷயத்திற்காக அதாவது பாவத்திற்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை என்று சொல்லிட்டும் அவ்விருவரில் ஒருவர் மறைப்பதில்லை மற்றொருபவராக இருந்தார் என்று கூறிவிட்டு ஒரு பேரிசை மட்டையை கொண்டு வர சொல்லி பிளந்து ஒவ்வொரு கபரின் மீதும் ஒரு துண்டை வைத்தார்கள் அது பற்றி நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அந்த இரு மட்டை துண்டுகளும் காயாமல் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் இருவரின் வேதனை குறைக்கப்படக்கூடும் என நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள்